فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من ابصارهم ويحفظوا فروجهم ذلك ازكى لهم ان الله خبير بما يصنعون وقال رسول الله صلى الله عليه وسلم لكل دين خلق وخلق أو كَمَا قَالَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ கணியத்திற்குரியே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆரம்பமாக இன்றைய இரவிலே நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பமாக இருக்கிறது எனவே நம் எல்லோருக்கும் அல்லாஹிந்த இஸ்லாமிய ஹிஜிரி புத்தாண்டை உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் வளங்களையும் தரக்கூடிய ஒரு இனிய புத்தாண்டாக ஆக்குவனாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் எந்த ஒரு தலைப்பையும் குறிப்பிட்ட ஒரு தலைப்பையும் அவர்கள் கூறவில்லை எனவே பொதுவான ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டுமே பேசும்படி சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பிறகு அன்பு சகோதரர் மூலான சதீருத்தின் பாக் அவர்களும் மிக சிறந்த ஒரு உரையாற்றவிருக்கிறார்கள் எனவே நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறி என்னுடைய உரையை முடித்துக் விரும்புகிறேன் நான் இந்த நேரத்திலே பெண்கள் சம்பந்தமான பெண்களுடைய பருதா விஷயம் பெண்கள் எந்த அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில விஷயங்களை மட்டும் கூறி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹானா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தன்னுடைய மானத்தை மறைக்கிற உணர்வை இயற்கையாகவே படைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ள ஒரு இயற்கையான உணர்வு தன்னுடைய மானத்தை மறைப்பது என்பது எனவேதான் நாம் பார்க்கிறோம் அல்லாஹால எப்போது ஹசரத் ஆதம் அலி அவர்களையும் ஹவ்வா அலி அவர்களையும் சுவனத்தில் அல்லாஹ் பூமிக்கு இறக்கினானோ அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்ட உடனேயே அவர்களுடைய மானங்கள் வெளிப்பட்டது அவர்களுடைய உடல் எந்த வகையான ஆடையும் உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் தங்களுக்கு கையிலே கிடைத்த இடைகள் கையிலே கிடைத்த பொருட்களை கொண்டு தங்களுடைய மானங்களை மறைக்கிறார்கள் ஆதம் அலி அவர்களும் ஹவ்வா அலி அவர்களும் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய புறத்தில் இருந்து எந்த கட்டளையும் வரவில்லை உடலை மறைக்க வேண்டும் மானத்தை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய புறத்தில் ஆதம் அலி அவர்களுக்கு எந்த கட்டளையும் வரவில்லை ஆனாலும் கூட அதற்கு ஆதம் அவர்களும் ஹவ்வா அவர்களும் பூமிக்கு இறக்கப்பட்ட அந்த தருணத்திலே அவர்களுடைய அந்த நிர்வாணமாக இருந்த அந்த உடல் அவர்களுடைய மனதுக்குள் ஒரு வகையான குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது ஒரு வகையான வெட்க உணர்வை ஏற்படுத்துகிறது அங்கே உலகத்தில் யாரும் கிடையாது ஆதம் ஹவ்வாவை தவிர அன்றைக்கு உலகத்திலே எந்த மனிதர்களும் கிடையாது அவர்கள் இருவர் மட்டும் தனியாக இருக்கிற அவர்களுடைய அவர்கள் வெக்கமாக உணர்கிறார்கள் எனவே தங்களுடைய உடல்களை மறைக்க ஆரம்பித்தார்கள் என்று அல்லா திருமுறையிலே சொல்லிக் காண்பிக்கிறான் ஆக இது எதை உணர்த்துகிறது மானத்தை மறைப்பது என்பது மனிதனுடைய இயற்கையான உணர்வு எனவே இந்த இயற்கைக்கு மாற்றமாக இந்த இயற்கைக்கு முரணாக யாரெல்லாம் ஆண்களோ அல்லது பெண்களோ மானத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்களோ அவர்கள் இயற்கைக்கு மாற்றமானவர்கள் என்பதில எந்த விதமான இல்லை அந்த அடிப்படையிலே நம்முடைய புனிதமான இஸ்லாம் நம்முடைய புனிதமான மார்க்கம் புற தூய்மை இரண்டையுமே வலியுறுத்துகிறது நம்முடைய வெளிப்புறங்கள் இருக்கிறதே அதுவும் தூய்மையாக இருக்க வேண்டும் எனவேதான் நம்முடைய மார்க்கம் ஒவ்வொரு தொலைகிக்கும் ஒது செய்ய வேண்டும் என்று பணிக்கிறது வெள்ளிக்கிழமை என்று குளிக்க வேண்டும் என்று சொல்கிறது குளிப்பு கடமையாகிவிட்டால் குளிப்பதை கட்டாயமாக்கி இருக்கிறது இது வெளிப்புறமான தூய்மை வெளிப்புற தூய்மை இவைகள் அதே போல நம்முடைய மார்க்கம் அக தூய்மை ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கம் தூய்மையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் இதையும் நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது சொல்ல போனால் வெளிப்புற விட இந்த அந்தரங்க தூய்மை இந்த உள்ள தூய்மை இருக்கிறதே அதுதான் நம்முடைய மார்க்கத்திலே மிக முக்கியமானது மிக மிக வலியுறுத்தப்பட்டதும் அதுதான் ஒரு தூய்மையான சமுதாயம் உருவாகுவதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் தூய்மையாக இருப்பதற்கான வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறது ஒவ்வொரு ஆனிடத்திலும் பெண்களிடத்திலும் வெக்க உணர்வு இருக்க வேண்டும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய உலகத்திலே தோன்றிய ஒவ்வொரு நபியினுடைய மார்க்கத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு நபியும் அவரவருடைய காலத்திற்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்னுடைய மார்க்கத்தினுடைய இந்த தீனுடைய குறிப்பான விசேஷமான அம்சம் என்னவென்று சொன்னால் அல்ஹயா வெக்கம் ஞானம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே வெட்க உணர்வு என்பது ஞானம் என்பது தீனுலி சினாத்தினுடைய மிகப் பிரதானமான அம்சம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஆக ஒரு சமுதாயத்திலே ஞானமும் வெக்கமும் எடுபட்டு விடுமானால் அந்த சமுதாயத்திலே தூய்மை எதிர்பார்க்க முடியாது அது ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக இருக்க முடியாது அந்த அடிப்படையில நம்முடைய மார்க்கும் வெக்கத்தை வலியுறுத்துகிறது இந்த வெக்கத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் நம்முடைய மார்க்கம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை தருகிறது அதிலே ஒன்றுதான் நம்முடைய மார்க்கம் ஆண்கள் பெண்கள் இரு பார்வையை பேணும்படி சொல்கிறது பார்வையை நம்முடைய மார்க்கம் பேணும்படி சொல்கிறது சூரத்து நூர் என்கிற திருமுறையினுடைய ஒரு அத்தியாயம் அந்நூர் என்று சொன்னாலே வெளிச்சம் என்று பொருள் இந்த அத்தியாயம் இருக்கிறதே இது சமுதாயத்திற்கு வெளிச்சத்தை தருகிற ஒரு அத்தியாயம் ஏனென்று சொன்னால் இந்த அத்தியாயத்திலே தான் அல்லாஹ விபச்சாரத்தை பற்றி பேசுகிறான் ஆண்கள் பெண்களுடைய கருப்பு ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஒரு சமுதாயத்திலே ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் கற்பு ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் சீரழிந்த சமுதாயம் எனவே அல்லாஹாலா இந்த நூறு என்கிற அத்தியாயத்திலே ஒலி என்கிற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹால மனித குலம் தூய்மையான ஒரு சமுதாயமாக ஆகுவதற்கான ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதலே அல்லாஹ் சொல்லி தருகிறான் அந்த சூறாவிலே அல்லா சொல்லுகிற போது நபியை நீங்கள் சொல்லுங்கள் இறை விசுவாசிகளுக்கு மோமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அபுசாரியும் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்கள் தங்களுடைய மறைவடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் பேணிக் கொள்ளட்டும் இதுதான் அவர்களுக்கு மிக தூய்மையான பாதை என்று அல்லாஹ் சொல்கிறான் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல அடுத்த வசனத்திலே அல்லா பெண்களுக்கும் சொல்கிறான் ஒப்புல் நில் பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் தங்களுடைய மறைவிடங்களை பேணிக் கொள்ளட்டும் ஆக ஒரு தூய்மையான சமுதாயத்தினுடைய ஒரு நல்ல கற்புள்ள சமுதாயத்தினுடைய முதல் அடையாளம் என்ன ஒன்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய ஆண்களும் பெண்களும் தங்களுடைய பார்வையை பேணுவது தங்களுடைய பார்வையை பேணுவது எனவேதான் நாம் பார்க்கிறோம் பொதுவாக விபச்சாரம் என்பது மார்க்க சட்டீதியாகவும் சரி உலக சட்ட ரீதியாகவும் சரி விபச்சாரம் என்று சொன்னால் ஆண் பெண்ணுடைய தவறான உறவுக்குத்தான் விபச்சாரம் என்று சொல்கிறோம் ஆண் பெண்ணுடைய தவறான தொடர்புக்குத்தான் விபச்சாரம் என்று சொல்கிறோம் ஆனால் இது சட்ட பார்வை ஆனால் ஒழுக்க பார்வையிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஒழுக்க அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் விபச்சாரம் என்பது ஆண் பெண்ணுடைய தவறான உறவுக்கு மட்டும் சொல்லப்படுவது அல்ல அது சட்டீதியிலே பார்த்தால் விபச்சாரம் என்ன என்று கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான தவறான உறவு அது சட்ட அடிப்படையில் விபச்சாரம் ஆனால் ஒழுக்க ரீதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் விபச்சாரம் என்பது உடல் சார்ந்தது மட்டும் அல்ல கண்ணுக்கும் விபச்சாரம் இருக்கிறது பெருமாநார் செல்லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஐநானி தியான் இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன கண்கள் செய்கிற விபச்சாரம் ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பது ஒரு பெண் அந்நிய ஆணை பார்ப்பது இது கண்கள் செய்கிற விபச்சாரம் சொன்னார்கள் அவர்கள் கைகளிலும் விபச்சாரம் இருக்கிறது கைகள் செய்கிற விபச்சாரம் என்ன ஒரு ஆண் அந்நிய பெண்ணை தொடுதல் ஒரு பெண் அந்நிய ஆணை தொடுதல் இது கைகள் செய்கிற விபச்சாரம் கால்களும் விபச்சாரம் செய்கின்றன கால்கள் செய்கிற விபச்சாரம் என்ன விபச்சாரத்தை நோக்கி ஒரு மனிதன் நடப்பது அது கால்கள் செய்கிற விபச்சாரம் ம் பெருமான சொன்ன நா பேசுவது ஒரு பெண் ஆணிட பேசுவது இது நாவின் விபச்சாரம் ஆக இந்த ஹதீசிரமக்கு எதை சுட்டிக்காட்டுகிறது விபச்சாரம் என்பது ஒழுக்க ரீதியிலான விபச்சாரம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல ஒவ்வொரு உறுப்புகளிலும் விபச்சாரம் இருக்கிறது கண்கள் அது தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது கண்கள் செய்கிற விபச்சாரம் கரங்கள் அது தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது கரங்கள் செய்கிற விபச்சாரம் கால்கள் தவறான ஒன்றை நோக்கி நடந்தால் அது கால்கள் செய்கிற விபச்சாரம் ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண் தவறாக பேசினால் அது நாவு செய்கிற விபச்சாரம் ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணிடத்திலே முறையின்றி பேசினால் அது அவளுடைய நாவு செய்கிற விபச்சாரம் ஆக விபச்சாரம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல ஒழுக்க அடிப்படையிலே மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் விபச்சாரம் செய்கிறது என்று பெருமான செல்லதா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் நம்முடைய மார்க்கம் பார்வையை மிக அதிகமாக தாழ்த்திக் கொள்ளும்படி பார்வையை மிக அதிகமாக பேணிக் கொள்ளும்படி சொல்கிறது பெருமானார் செல்லதா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பார்வை என்பது சைத்தானுடைய இவிலீசனுடைய விஷ அம்புகளிலே ஒரு அம்பு பார்வைெடுக்கிறான் என்பதாக நபிகள் பெருமானார் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மார்க்கம் சொல்லுகிறது நீங்கள் பார்வையை பேணிக் கொள்ளுங்கள் ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது ஒரு ஒரு பெண் அண்ணி ஆணை பார்க்கக்கூடாது ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம்முடைய சமுதாயத்திலே ஒழுக்கம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போய்விட்டது என்பதற்கு நம்முடைய ஆண்களிடத்திலும் சரி பெண்களிடத்திலும் சரி இன்றைக்கு இந்த பார்வை விஷயத்தில கட்டுப்பாடுகள் என்பது மிகவும் தளர்த்தப்பட்டு விட்டது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற தொலைக்காட்சி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன்றவைகளின் காரணமாக அந்நிய பெண்களை பார்ப்பது என்று சொன்னால் நேரடியாக ஒரு பெண்ணை பார்ப்பது மட்டுமல்ல பத்திரிகைகளில வரக்கூடிய பெண்களை பார்ப்பது தொலைக்காட்சியில வரக்கூடிய பெண்களை பார்ப்பது வார நாளிதழ்களில வரக்கூடிய அந்த பெண்களுடைய படங்களை பார்ப்பது இதுவும் அந்நிய பெண்மை பார்ப்பதனுடைய விபச்சார குற்றம் தான் அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு வார இதழை பார்க்கிறான் அதில ஒரு நடிகையினுடைய படம் வந்திருக்கிறது அவருடைய தோற்றத்தை அவன் பார்ப்பதற்கே அது கண் செய்கிற உபச்சாரம் ஆக இன்றைக்கு இந்த உறுப்புகளுடைய விபச்சாரம் என்பது மிக சர்வசாதாரணமாகிவிட்ட ஒன்றாகிவிட்டது அதை நம்மில பலரும் கூட ஒரு குற்றமாக கருதுவதும் கிடையாது அதே போல நம்முடைய பெண்களிடத்திலும் கூட மிகவும் ஒழுக்கம் குறைந்து நம்முடைய மார்க்கம் பெண்களுக்கு நளினமாக பேச வேண்டாம் ஆண்களிடத்திலே குலைந்து பேச வேண்டாம் என்று சொல்கிறது ஆனால் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்முடைய பெண்கள் இன்றைக்கு யாராரிடத்திலே சகஜமாக பேசுகிறார்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எலக்ட்ரீஷியனிடம் சகஜமாக பேசுகிறார்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பிளம்பரிடம் சகஜமாக பேசுகிறார்கள் சொல்ல போனால் வீட்டுக்கு வேலை செய்ய வரக்கூடியவர்களிடத்திலே ஆண்கள் பேசுவது கிடையாது பெண்கள் தான் பேசுகிறார்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வேலைக்காரர்களிடத்திலே நம்முடைய ஆண்கள் பேசுவதில்லை அவர் ஒதுங்கிக் கொள்கிறார் பெண்கள் தான் பேசுகிறார் எவ்வளவு மானக்கேடான விஷயம் இது எவ்வளவு ஒழுக்கக்கேடான விஷயம் இது ஒரு பெண் அந்நி ஆனிடத்தில பேசும்போது ஹராம் அந்நி ஆனிடத்திலே தேவையில்லாமல் பேசக்கூடாது அதுவும் குறிப்பாக வீட்டிலே ஆண்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் சென்று பேச முடியும் அவர்கள் சென்று வீட்டினுடைய வேலையை சொல்ல முடியும் ஆனாலும் கூட பெண்களை தான் நாம பேச விடுறோம் இந்த பெண்களும் கூட சற்றும் கூச்சம் இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா நபர்கள்ட்டையும் பேசுறாங்க எவ்வளவு ஒழுக்கக்கேடான விஷயம் நவிகள் பெருமானான அவர்கள் இது நான் செய்கிற விபச்சாரம் ஒரு பெண் அந்நிய ஆணிடத்தில் விபச்சாரம் ஆண்களும் கூட இந்த விஷயத்திலே சற்று மானம் கெட்டவர்களாகத்தான் இருக்கிறோம் நம்முடைய பெண்களை அந்நிய ஆண்களிடத்திலே பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறோம் நம்முடைய பெண்கள் அந்நிய ஆடவர்களோடு தொடர்பு நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த மொபைல் கலாச்சாரம் வந்த பிறகு நம்முடைய வயதுக்கு வந்த நம்முடைய மகன் பிள்ளைகளிடத்திலே நாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த மொபைல் போன்களை உலாவிட்டதனுடைய விளைவு நம்முடைய பெண்கள் பல ஆண்களோடு தொடர்பு பல வாலிபர்களோடு அவர்கள் தவறான முறையிலே பேசுகிறார்கள் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணுதினமும் நடக்கக்கூடிய விபச்சாரம் பெருமானார் அவர்கள் இது நாம செய்கிற விபச்சாரம் என்று சொன்னார்கள் இந்த விபச்சாரத்தை நாம் ஒளித்தாக வேண்டும் இதுபோன்ற நம்முடைய மார்க்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வைத்திருக்கிற இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பழிப்பழியாக ஒழிக்கப்பட்டு விட்டன அதே போல மார்க்கம் பெண்களுக்கு தேவை இல்லாமல் வெளியே வருவதை தடுக்கிறது குரானுடைய கட்டளை என்னோதி குன் பெண்கள் வீட்டிலே இருக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் பெண்கள் அவசியம் ஏற்பட்டால் தேவை ஏற்பட்டால் வெளியே வரலாம் அப்படி வெளியே வருகிற போது கூட பல்வேறு கட்டுப்பாடுகளோடும் மார்க்கம் சொல்லி இருக்கிற நிபந்தனைகளுக்குட்பட்டுதான் பெண்கள் வெளியே வர வேண்டும் அப்படி ஒரு பெண் வெளியே வருவதாக இருந்தால் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது திருமறையிலே அல்லா சொல்கிறான் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அலங்காரத்தை கணவனை தவிர வேறு எவருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் வெளியே வருகிற போது அலங்கரித்துக் கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு வருகிறார்கள் நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அல்மர் பின் சொன்னார்கள் ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு சபையை கடந்து செல்வாளே ஆனால் ஒரு விபச்சாரி என்று சொன்னார் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே செல்லக்கூடிய பெண்ணை நபிகள் பெருமானார் விபச்சாரம் என்று சொன்னார்கள் ஒரு பெண் தன்னை அலங்கரிப்பது நறுமணம் பூசிக்கொள்வதெல்லாம் வீட்டுக்குள் தன்னுடைய கணவனுக்காக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர அந்நிய ஆண்களுக்காக வெளியே செல்கிற நேரத்தில் நறுமணம் பூசுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்களிடத்தில் இந்த கட்டுப்பாட்டை எங்கே பார்க்க முடிகிறது சொல்ல இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எவ்வித தேவையும் இன்றி அவசியமின்றி வெளியே சுட்டுகிறார்கள் பாதையிலே ஆண்கள் நடக்க முடியவில்லை ஆண்கள் தலையை கீழே போட்டுக் கொண்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் நாம் இன்றைக்கு ஒதுங்கி செல்ல வேண்டியது இருக்கிறது ஆனால் பெருமானார் பெண்களுக்கு சொன்னார்கள் சஹாபி பெண்மணிகளை பார்த்து நீங்கள் வெளியிலே நடந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் பாதை செல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க இந்த கட்டளை வந்த பிறகு சஹாபி பெண்மணிகள் அவர்களுடைய ஆடைகள் சுவற்றிலே ஒட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு சோரோரமா போனாங்க ஆனா நம்முடைய பெண்கள் தைரியமா நடுவீதியில பேசிட்டு வீதியிலே நின்று கொண்டு அரட்டடிக்கிறான் நடுத்தருவில நின்று கொண்டு சிரிச்சு பேசுறான் மார்க்கம் தடுத்து அராமான விஷயங்களையும் இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கக்கேடாக இருக்கிறது பரதாவுடைய முறையும் கூட இன்றைக்கு பெண்கள் பேணுவது கிடையாது பெண்ணுக்கென அல்லாஹத்தானா அவளுடைய உடலை மறைப்பதற்கென அல்லா சில சட்ட திட்டங்களை கட்டுத்தந்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் பெரும்பாலான பெண்கள் பரதாவுடைய முழு சட்டத்தையும் பேணுவதில்லை ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவளுடைய முகத்தில் இரண்டு கைகளை தவிர பாதங்களை தவிர வேறு எதுவும் வெளிப்படக்கூடாது ஆனால் பல பெண்கள் முகத்தை மூடுவது கிடையாது தங்களுடைய கூந்தல் முடியை மறைப்பது கிடையாது இவையெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது இன்னும் சொல்லப்போனா நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கிற இன்னொரு மானக்கடான விஷயம் முஸ்லிம்களை பார்த்தால் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் காபிர்களுக்கு முன்னால் முகத்தை திறந்து வைத்துக் கொள்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு முன்னால் முகத்தை எல்லோருக்குமே பரதா இருக்க வேண்டும் ஆனால் நமது பெண்களுடைய மானங்கட்ட நிலையை பார்க்கிறோம் முஸ்லிம்களுக்கு முன்னால் முகத்தை திறந்து வைத்து முகத்தை அவர்கள் மூடிக்கொள்கிறார்கள் காவிர்களுக்கு முன்னால் முகத்தை திறந்து வைக்கிறேன் எவ்வளவு மானக்கேடான விஷயம் எது வருத்தப்பட வேண்டிய விஷயம் எது ஆக இப்படி நம்முடைய பெண்களிடத்திலே பருதாவுடைய விஷயத்திலே நாளுக்கு நாள் மிக மோசமான ஒரு நிலையை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய பெண்கள் அணியக்கூடிய பருதா இருக்கிறதே அதை மார்க்க ரீதியாக பருதா என்றே அங்கீகரிக்க முடியாது ஏனென்று சொன்னால் பருதாவுடைய நோக்கத்தை அது பாலடிக்க நோக்கத்தை அது தவறு செய்துவிட்டது ஏன்னா இன்றைக்கு அணியக்கூடிய பருதாக்கள் ஆடம்பரமான அலங்காரமான பருதாக்கள் இந்த பருதாக்களிலே உறுப்புகளை முழுமையாக முழுமையாக மறைப்பதும் கிடையாது அந்த பருதாக்களுடைய அமைப்பு கவர்ச்சியாகவும் அலங்காரமாகவும் இருக்கிறதை தவிர ஒரு பெண் எந்த நோக்கத்திற்காக பருதா அணிய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்க சொல்லி இருக்கிறதோ அந்த நோக்கத்தை இன்றைய பருதாக்கள் நிறைவேற்றுவது கிடையாது எனவே நாம் இந்த விஷயத்திலே நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பர்தாவுடைய விஷயத்தை ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் பெண்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருந்தால் ஒரு சமுதாயத்திலே மார்க்கம் பரவுவது எளிதாகிவிடும் ஏனென்னு சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல மகான்கள் உருவானதும் முஸ்லிம்கள் சாதனை படைத்ததும் பெண்களின் மூலமாகத்தான் எனவே பெண்களிடத்திலே சீரழிவு இருக்குமானால் அந்த சமுதாயத்திலே மார்க்க எழுச்சியை பார்க்க முடியாது ஆண்கள் மார்க்கத்தை பின்பற்றுவது மிக கடினமாகி விடும் நான் அடிக்கடி நண்பர்களிடத்தில் சொல்லுவேன் நம்முடைய பெண்களிடத்தில் ஒவ்வொரு கணவனும் அவளியாகி விடுவான் பெண்கள் மட்டும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருந்தால் ஆண்கள் அவுளியாவாக விடுவார்கள் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு ஆண்கள் பல தவறுகள் செய்வது ஹராமான வியாபாரங்கள் செய்வது இது பெண்களுடைய நிரம்பத்தில்தான் ஏன்னா பெண்களிடத்தில் இருக்கிற ஆடம்பர செலவு கூடிய செல்வத்தினுடைய முக்கால்வாசி பகுதி பெண்களுடைய ஆடைகளுக்கு தான் செலவு செய்கிறான் அந்த அளவுக்கு நம்முடைய பெண்களிடத்திலே ஆடைகளுடைய மோகம் ஆக இப்படி பல்வேறு சமுதாய சீர்கேடுகள் இன்றைய நம்முடைய பெண்களிடத்திலே இருக்கிறது இதை தாய்மார்கள் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது பெண்கள் அலங்கரித்துக் வெளியிலே நடப்பதை பற்றி பெருமானார் செல்லிசன் அவர்கள் மற்றொரு ஹதீசிலே சொன்னார்கள் திருமதி ஷெரீபிலே வருகிறது மசலூர் ராபில் நடந்து செல்கிறாள அலங்கரித்து அநிய ஆண்களுக்கு எந்த பெண் நடந்து செல்கிறாளோ அவளுடைய உதாரணம் மறுமை இருட்டை போன்றதுன்னு சொன்னா இப்ப மறுமை இருட்டு என்பது நாம் யாரும் பார்க்காதது பயங்கரமான இருட்டு ஒரு பெண்ணை உலகத்திலே நீங்கள் அந்த இருட்டுக்கு சமமான ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தங்களை அலங்கரித்துக் கொண்டு இந்த பெண்ணை பார்த்துக் என்று நபிகள் பெருமானார் செல்லதா ஆலேசன் அவர்கள் சொன்னார்கள் அதேபோல அன்பிற்குரியவர்களே நம்முடைய மார்க்கம் ஒரு தூய்மையான ஒரு கற்புள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஒரு மனிதன் இன்னொருவருடைய வீட்டுக்கு போது அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இந்த அனுமதி பெற வேண்டும் என்பது எதற்காக சொன்னா அந்த வீட்டுக்குள்ள பெண்கள் இருப்பார்கள் அந்த பெண்கள் பல நிலைகளில் இருப்பார்கள் அவர்களை அந்நிய ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அனுமதி பெற்று செல்வது இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அனுமதி பெற்று செல்வது ஆனால் இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே இந்த விஷயத்திலும் கூட கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வீடுகளுக்கு வரக்கூடிய பால்காரர்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய வீடுகளுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய யாராக இருக்கட்டும் முறையாக அனுமதி பெற்று பெண்ணுடைய கணவனோ அந்த பெண்ணுடைய சகோதரனோ அந்த பெண்ணுடைய தந்தையோ வீட்டில் ஆண்கள் இருந்தால்தான் அந்நி ஆண்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் பெருமானார் செல்லதாலை சிலவர்கள் சொன்னார்கள் கணவன் இல்லாத கணவனை விட்டு பிரிந்து தனியாக இருக்கிற பெண்களிடத்திலே செல்லாதீர்கள் எந்த வீட்டில் ஒரு கணவன் வெளியூர்ல இருக்கிறாரு பெண்கள் மட்டும் தனியாக இருக்கிறாங்கன்னு சொன்னா நபிசல்லி அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் மட்டும் தனியாக இருக்கிற இல்லங்களுக்கு நீங்கள் செல்ல இது பெருமானாருடைய மிக அழுத்தமான ஒரு கட்டளை இது எனவே நாம் யோசிக்க வேண்டும் என்று நம்முடைய ஊரிலே பல ஆண்கள் வெளியூர்ல வேலை செய்யறாங்க வெளியில வேலை செய்யறாங்க வியாபாரத்திற்காக போறாங்க வீட்டுல பெண்கள் தனியா இருக்கிறாங்க இந்த தனியாக இருக்கிற வீடுகளுக்கு அந்நி ஆண்கள் போறாமா அது யாராக இருந்தாலும் சரி அந்நிய ஆண்கள் செல்லலாமா செல்வது மிகப்பெரிய ஆபத்து மாற்கும் அதை தடுக்கிறது எனவே ஆண்கள் கணவன் ஊர்ல இல்லாத நேரத்துல வீட்டுல ஏதாவது கோளாறு ஏற்படலாம் வீட்டுல ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டாலும் கூட அதை சரி செய்ய வேண்டுமானால் நாம் வந்து அந்த பெண்ணுடைய அந்த மனைவி தந்தையோ மனைவி சகோதரரையோ வைத்துதான் அந்த வேலையை பார்க்க தவிர நாம் ஊரில் இல்லாத நேரத்திலே அந்நியர்களை உள்ளே அனுமதிப்பது இது மிகப்பெரிய ஆபத்து அதன் காரணமாகத்தான் சொல்லக்கூடாது ஏன்னா சில ஆபாசமான விஷயங்கள் சில அருவருக்கத்தக்க விஷயங்கள் பொது இடத்துல பேசக்கூடாது இதுபோன்ற கட்டுப்பாடுகள் தளர்ந்து விட்ட காரணத்தினாலதான் நம்முடைய ஊரில இன்றைக்கு பெண்கள் இடத்திலே பல தவறான செய்திகளை கேள்விப்படுகிறோம் பெண்கள் ஊருடைய கட்டுப்பாட்டை மீறி ஓடி செல்லக்கூடிய சில சம்பவங்களை நகர்ப்புறங்களிலே நடக்கிற பல்வேறு விஷயங்களை இங்கேயும் நாம் கேள்விப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஆக அன்பிற்குரியவர்களே தனியாக இருக்கிற அந்த வீட்டிற்குள் பெண்கள் தனியாக வசிக்கக்கூடிய இடங்களுக்கு எந்த அந்நி ஆண்களையும் அனுபவிக்க உள்ள அனுமதிக்க கூடாது இது பெருமானார் செல்வது ஆலோசனம் அவர்களுடைய மிக அழுத்தமான ஒரு கட்டளை எனவே பெண்கள் இந்த விஷயத்திலும் கூட நாளுக்கு நாள் அவர்களிடத்திலே இந்த ஒழுக்கம் அவர்களிடத்திலே குறைந்து கொண்டு வருகிறது அதே போல இருக்கிற இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெண்கள் இருக்கிற இன்னொரு தவறு அது என்ன அதுன்னு சொன்னா பொதுவா இந்த பெண்களிடத்திலே உலக மோகம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா தங்களுடைய பக்கத்து வீட்டு பெண்கள் அல்லது தங்களுடைய தோழிகள் இவர்களை பத்தி துருவித்துருவி ஆராய்வது ஒரு பெருநாள் வருதுன்னு சொன்னா அவங்க எத்தனை சேலை எடுத்துருக்கிறாங்க பெண்களுடைய பிறருடைய செயல்களை திருவி துருவி பார்க்காதீர்கள் இது பிறருடைய குறைகளை பார்ப்பதற்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல பொதுவாக அல்ல சொல்லுகிறான் அடுத்தவர்கள துருவி துருவி பார்க்காதீங்க ஆனா நம்ம பெண்களை எடுத்துட்டோம் சொன்னா நாம எவ்வளவு உயர்தரமான சேலை வாங்கி கொடுத்தாலும் சரி பக்கத்து வீட்டில உள்ளவங்க என்ன வாங்கிருக்காங்க அதை பார்க்காம அவங்களுக்கு தூக்கம் வராது நாம வாங்கிருக்கிற சேலையோட கூட வாங்கியிருக்காங்களா குறைய வாங்கி இருக்காங்களா இதுதான் பெண்களுக்கு மோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயல் எனவே இது பெண்களிடத்தில் இருக்கிறோம் மாபெரும் தவறு இது இந்த தவறையும் அவர்கள் கைவிட வேண்டும் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்க என்ன நடக்கிறது இதை அறவே கவனிக்க கூடாது அல்ல இதை திருமறையில நமக்கு தடுத்திருக்கிறாங்க அதே போல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பரதாவுடைய விஷயத்திலே பெண்கள் பரதாவுடைய விஷயத்திலே புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த பர்தா வந்து ஒரு கண்ணியமாக கருதுறாங்க மேலை நாடுகளிலே உள்ள பெண்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிய பிறகு பரதாவை தங்களுக்கு ஒரு கண்ணியமான பொருளாக கருதுறாங்க நமது பகுதியிலே கூட இஸ்லாமத்திற்கு வரக்கூடிய சில கிராமப்புறத்து மக்கள் அப்பாவி மக்கள் படிக்காத மக்கள் அந்த பெண்களும் கூட இஸ்லாமத்திற்கு வந்த உடனேயே தாங்கள் பருத அணிவதை பற்றி ஆசையாக கேட்கிறார்கள் அதை கண்ணியமாக கருதுறாங்க ஆனால் பாரம்பரியமாக முஸ்லிம்களுடைய வழித்தோண்டல வந்திருக்கக்கூடிய நாம் இந்த பரதாவை இன்றைக்கு ஒரு கேவலமாக நாம் கருதுகிறோம் எனவே பெண்கள் பருதாவை தங்களுடைய உடலுக்கு ஒரு கண்ணியமாக அதை கருதி அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தங்களுடைய முகத்தையோ உடலுடைய வேறு எந்த பாலத்தையும் வெளிப்படுத்துவதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இதனால் அல்லாஹுடைய கோபத்திற்கும் பெருமனார் செல்லா அலி இஸ்லாமுடைய சாபத்திற்கும் நாம் ஆளாகிறோம் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் எனவே தாய்மார்கள் சகோதரிகள் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு மார்க்கும் ஒரு இஸ்லாமிய பெண் என்னென்ன கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும் என்னென்ன கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கடைபிடிக்கிற ஒழுக்கமுள்ள பெண்களாக அல்லா நம் சமுதாயத்தினுடைய பெண்களை ஆக்க வேண்டும் நான் ஆண்களுக்கு இங்கே ஓரிரு விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஆண்கள் இங்கே பல்வேறு தரப்பில் உள்ள பல தரப்பட்ட மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய வியாபாரத்தை ஹரால் ஆக்கிக் கொள்ளுங்கள் ஹராமான வியாபாரம் இருக்கிறதே நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலும் இழிவை தெரித்தரக்கூடியது மறுமையிலும் அது பேராபத்தை தரக்கூடிய ஒன்று எனவே அதை பற்றி நாம் எல்லாம் அதிகமாக உலமாக்களுடைய சங்கை உலமாக்களுடைய பயான்களிலே கேள்விப்பட்டிருப்போம் எனவே ஹராமான வியாபாரம் என்பது மனோ நிம்மதியை குலைத்து விடக்கூடியது அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள்